ஒரு மனிதன் ஒரு சிறையிருப்பில் போகிற மனுஷன் இந்த ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் மன்னினால் நீர் அவரை மன்னிக்கிறது உண்மையானால் அந்த சிறையிருப்பு நீங்க வேண்டும் ஒரு வரட்சி, பஞ்சம் இதில் சிக்கி இருக்கிற ஒரு மனுஷன் உமை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் அவனை மன்னித்தால் அவனுடைய வரட்சி, பஞ்சம் நீங்க வேண்டும் ஒரு சிறையிருப்புக்கு நேராக போய்கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் கூப்பிட்டால் சிறையிருப்பு நீங்க வேண்டும் ஒரு வியாதிப்பட்ட மனுஷன் இந்த ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் நீ அதை கேட்டு மன்னித்தால் அந்த வியாதியிலிருந்து அவனுக்கு விடுதலை உண்டாக வேண்டும் இதெல்லாம் பெரியமானே பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு நாளாக மத்தில ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தாறாம் வசனத்துல இருந்து முப்பத்தி மூணாம் வசனம் வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டாம் வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு நான் இன்னைக்கு தான் ரொம்ப நல்லா படித்தேன் சிறையிருப்பு நீங்கும் மழையே பெய்யாம இருந்து ஒருத்தன் வந்து ஐயா என்ன மன்னிங்க அப்படின்னு சொன்னால் நீர் அவனை மன்னித்து அவன் தேசத்துக்கு என்ன செய்யணும் மழையை வரிசிக்க பண்ண வேண்டும் பஞ்சத்தில் ஒருத்தன் சிக்கி போயிட்டான் வறட்சியில் சிக்கிட்டான்னு சொன்னால் அவன் உண்மை நோக்கி வேண்டுதல் பண்ணினால் நீர் அவனை மன்னித்தால் அவனுடைய பஞ்சம் நீங்கி அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் ஒருவன் வியாதி போட்டு அவன் ஆண்டவரே இறங்கும் என்று கேட்டால் அவனுக்கு நீர் மன்னித்தால் மன்னித்து நீர் என்ன செய்யணும் அவனுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் யுத்தத்தில் சிக்கி தவிக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவரே என்ன மன்னியும் கேட்டால் தாளையத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு மன்னித்து அவனுக்கு என்ன செய்யணும் யுத்தத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுதலையும் யுத்தத்திலிருந்து என்ன செய்யணும் விடுதலையும் கொடுக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் ஒரு இருந்தால் அவன் என்ன வேண்டிக் அதை நீர் அவனுக்கு செய்ய அப்படி உங்களுக்கு என்ன புரியுது ஆண்டவர் இந்த கூட்டத்தில் உன்ன மன்னிச்சா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகணும் அதுதான் மன்னிப்பின் மாண்பு ரெண்டு நாள் ஆறாம் அதிகாரத்தில் இல்லாவிட்டால் ராஜாக்கள்லையும் நீங்கள் இந்த வார்த்தைகளை பார்க்கலாம் ரெண்டு நாள் ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது மலை மலையை பற்றி சொல்லியிருக்கிறது மலை பெய்யாமல் இருந்தால் அவன் மலையை நோக்கி ஆண்டோரை நோக்கி கேட்டால் மன்னித்து அவனுக்கு மலையை வரிசிக்க பண்ணுறாரு இருபத்தி எட்டாம் பஞ்சம் கொள்ளை நோய் வறட்சி சாவி வெட்டுக்குழி அடுத்து அதே வசனத்தில் வாதை வியாதி இந்த நேரத்தில் அவன் கூப்பிட்டான்னா நீங்கள் அவனுக்கு மன்னித்து அவன்க வாதை வியாகுலம் அதிலிருந்து அவனை என்ன செய்யணும் விடுதலை ஆக்க வேண்டும் அடுத்து முப்பத்தி நாலாம் வசனத்தில் அவன் யுத்த காலத்திலிருந்து யுத்தம் பண்ண புறப்படும் போது உன்னை நோக்கி கூப்பிட்டான் அவன் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்து நீ நியாயம் விசாரிக்கணும் அடுத்து முப்பத்தி ரெண்டுல அவன் ஒரு இருந்தால் முப்பத்தி மூணுல சொல்லி அந்த அந்நிய ஜாதியான் உண்மை வேண்டிக் கொண்டதன்படி செய்வீராக எவ்வளவு அழகான வசனம் மன்னிச்சா இதெல்லாம் நடக்கும் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நம்ம லாஸ்ட் கூட்டம் நீங்க கேட்டு ஒவ்வொரு கூட்டத்திலும் இருக்கீங்க ஆனால் இன்னைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உன்னை மன்னிச்சிட்டாருன்னா ஒரு பெரிய மழை பெய்யும் அக்னி அபிஷேகம் மழை போல பின் மாறி மழை இறங்கும் இதுவரைக்கும் சிவகாசி பார்க்காத ஒரு அபிஷேகம் இறங்கும் கண்ணே நீ நான் ஒரு ஒரு பிராமின் ஒரு காத்திருப்பதுக்கு வந்தா அபிஷேகம் அபிஷேகம் நிறைஞ்சு அவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியல எல்லாருக்கும் அபிஷேகம் தெரியல நான் ஜபம் பண்ணி ஆமீன் போட்டாச்சு ஆமீன் போட்டு ஜனங்கள்லாம் எந்திரிச்சி போயிட்டாங்க அவள் எந்திரிச்சி போல இந்த நம்ம விசுவாசிகள் அவளை சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறாங்க ஏன்னா அவளுக்கு அபிஷேகத்தை எந்த முடியல கட்டுக்குள்ள கொண்டு வர தன்னை அந்த ஆவியை அடக்க முடியலை தெரில அவள் பிராமின் அபிஷேகம் இறங்கி கண்டுபிடித்த நான் எனக்கு இவளுக்கு அபிஷேகம் கிடைச்சதுங்கிறது எனக்கு புரியாமல் நான் என் சீட்டில் உட்காந்துட்டு ஆண்டவரே என்ன ஆண்டவரே அவள் அழுதுகிட்டே அவளுக்கு அபிஷேகம் கிடைக்கலான்னு திரும்பி எந்திச்சு வந்தா வந்து என் முன்னால் வந்து பொத்துன்னு விழுந்துட்டு திரும்பி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அபிஷேகம் கிடச்சிருச்சுன்னா எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் அவளுக்கு ஜெபிச்சு விட்டேன் ஜெபிச்சு விட்ட உடனே அவளுக்கு அவளுக்கு டூ வீலர் எடுத்துகிட்டு வீட்டு போக முடியல உடனே சொன்னால் எனக்கு டூ வீலர் ஓட்டுறக்கூடிய அளவில் இப்போ எனக்கு கட்டுப்பாடு வரல நான் ஆட்டோவில் போயிடுறேன் அப்படி அபிஷேகம் ஒரு பிராமின் பிள்ளைக்கு ஒப்பு கொடுத்தா வருது நீ விசுவாசிக்கும் அபிஷேகம் கிடைக்காதா உன்னே மன்னித்தாருனா இன்னைக்கு ஒரு அபிஷேகம் இறங்கும் சரியான ஒரு அபிஷேகம் மன்னிச்சாருன்னு சொன்னால் பாரு திங்கட்கிழமையிலேருந்து கற்றுற ஆசீர்வாதம் தானாக வரும் மன்னித்தார் சொன்ன வறட்சி அதில் என்ன செய்தார்கா தெரியுமா தேவர்களை வேண்டிக் கொண்டார்கள் பின்பற்றினார்கள் அப்பொழுது யுத்தம் எங்க வந்தது வாசல்படி அவர்கள் தேவனை நோக்கி வேண்டி பொழுது தேவன் யுத்தத்தை திருப்பிக் கொண்டு போனார் நியாயாதிபதிகள் அஞ்சு எட்டு நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது யுத்தம் வாசல் வரை வந்தது அடுத்து அதன் வாசல் மட்டும்ன்னு ஆண்டவரே என்னுடைய குறைகளை மன்னி நீ சரியா மன்னிப்பு கேட்டு கத்தரி போன இந்த கூட்டத்தில் எங்க இருந்து யுத்தம் புறப்பட்டுச்சோ உன் வீட்டு வாசல் நிற்கிற யுத்தம் எங்க புறப்பட்டுச்சோ அதின் வரைக்கும் கத்திர நிசுவாரு திருப்பி கொண்டு போவார் அதனால மன்னிக்கிறதுல ஒரு பெரிய மாட்சிமா இருக்கு நீ மன்னிச்சிருக்கா எங்கள் கடன்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு நீர் நீ முதல்ல இரண்டாவது உனக்கு மன்னிப்பாரு வியாதி போயிடும் சாபம் போயிடும் அது அதாவது விசுவாசிக்கு கூட மன்னிச்சா அவன் கேக்குற யுத்தம் மாறும் அப்படி அப்படின்லாம் சொல்லியிருக்கு ஆனா அந்நிய ஜாதியானுக்கு என்ன சொல்லிருக்கு அவன் என்ன வேண்டிக் கொள்றானோ அதன்படியே அவனுக்கு செய்வியராக நாமெல்லாம் அந்நியர் தானே காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் அந்நியரும் பிரதேசிகள் நம்ம என்ன கேட்குறோமோ கத்திர மன்னிச்சிட்டேன்னு சொல்ல உன் மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுங்கிற ஒரு வேர்டு உன் காதில் அந்த மெல்லிய சத்தம் கேட்டுருச்சுன்னா நீ பாக்கியவான் நான் ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறேன் பத்து நிமிஷமாக பதினைஞ்சு நிமிஷமாக பேசுகிறேன் பொறுத்துக்கொள்ளுங்க அது சுத்தி இருப்புக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் பவுல் அப்போ சொல்லாம் இங்கே பவுலை பற்றி பேச விரும்புறேன் ஒரு டென் பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் ஆனால் அப்போ பவுலை பற்றி பேசுறதுக்கு எனக்கு வந்து அருகதை கிடையாது நமக்கு அது அவன் பெரிய பெரிய ரொம்ப கிராண்டான கிரேட் மேன் அவனை போய் நம்ம வந்து அவனுடைய குறைய பேசுறதுக்கு நமக்கு என்ன கிடையாது தகுதி கிடையாது ஆனால் சுத்திகரிப்புக்காக நம்ம பக்தி விருத்திக்காக ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன் அதுக்கு பிறகு நம்முடைய பாவத்தை கத்தர் என்ன பண்ணுறாரு இப்போ ஓம் ஓம் பின்னாலேயே பாவம் வந்துக்கிட்டே இருக்குது பைபிள் சொல்லியிருக்கு பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் பாவம் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பாவம் உன்னை கயிறுகளால் கட்டும் அப்படி தானே இருக்கு கரெக்டானா ஆதியாகமும் நாலு ஏழில் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் எண்ணாகமம் முப்பத்தி ரெண்டு பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் நீதிமொழிகள் ஐந்து இருபத்தி பாவம் கயிறுகளால் உன்னை நினைச்சையும் கட்டும் இது பாவத்தினுடைய பவர் இடம் கொடுத்தேன்னா வாசலையே படுத்துக்கும் இடம் கொடுத்தீன்னா பின்னாலேயே வரும் இடம் கொடுத்திட்டேன்னா உன்னைய பிடிச்சி கட்டி பிரேக் பண்ணி விட்டோம் அதனால் நம்ம இப்போ பத்து நாள் இருபது நாள் கடந்து மணிக்கணக்காக உபவாசம் போட்டு தண்ணி குடிக்காமல் சோறு சாப்பிடாம ஐயோ அண்டவரே நம்ம மண்ணிங்குறோமே இந்த பாவம் எவ்வளோ கோடி கணக்கில் இருக்குது இந்த பாவத்தை அவர் என்ன செய்கிறார் அதுங்கிறத நான் உங்களுக்கு பவுல் இந்த பிரச்சனையை சொன்ன பிறகு உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து சொல்றதை நீங்க வந்து பவுல குறை சொல்லிட்டேன் எடுக்க கூட நான் அதனாலதான் முதலே சொல்லிட்டேன் பவுளை பற்றி பேசுறதுக்கு எனக்கு என்ன கிடையாது அவன் பெரிய பரிசுத்தவன் மிகப்பெரிய பரிசுத்தான் அவன் சொல்றான் நான் இருக்கிறது வந்து உங்களுக்கு அவசியத்துக்கு தான் இருக்கிறேன் நான் என் ஓட்டத்தை என்ன செய்வாசத்தை காத்துக்கொண்டேன் என் ஓட்டத்தை முடித்தேன்கிறான் அவன் உலகத்தில் இருக்கும்போதே எல்லாமே முடிஞ்சு போச்சு தெளிவா இருக்கிற ஒரு சும்மா ஜஸ்ட் நம்ம சுத்திகரிப்புக்காக ஒரு 10 பாயிண்ட் சொல்றேன் அப்போ சிலர் பதினைந்து முப்பத்தி எட்டு இப்போ இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் கவனிங்க பவுல் வந்து பவுலும் பர்ணபாவும் ரெண்டு பேரும் தான் ஊழியர்கள் ரொம்ப ஸ்பீடா இருக்கிறாங்க பர்ணபா மூலமாக தான் பவுல் இந்த அப்போசல் ஐக்கியத்தில் நினைச்சுறாரு வர்றாரு இப்போ ரெண்டு பேரும் இணைஞ்சு நல்லா ஊழியம் செய்கிறாங்க ஊழியம் செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துக்கு கிளம்பி போகும் பொழுது பர்ணபா சொல்கிறாரு மார்க்கு கூட்டி கொண்டு போகலான்னு அப்போ பவுல் சொன்னாரு நோ சான்ஸ் அவனை நினைச்ச முடியாது கூட்டிட்டு போகவே முடியாது இல்லை அவன் வரட்டும் அப்படின்னு பர்ணபா சொல்கிறார் எவன் சொல்கிறான் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது அவன் வந்து ஏற்கனவே ஊழியத்தில் என்ன செஞ்சவன் நம்ம கூட வந்துட்டு ஊழியத்தில் ரிவர்ஸ் எடுத்துட்டான் அவனுக்கு அந்த ஊழியத்தில் பிடிப்பு இல்லை அவனை நான் கூட்டு போக முடியாது இவன் கூப்பிட்டு போகணுங்க ரெண்டு பேருக்கும் அங்கேயே மார்க்கு வேண்டாம் ஒரே பிடியில் நிற்கிறாரு பவுர் அப்புறம் ஆவிக்குரிய மனுஷனுக்கு பிடிவாதங்கள் இருக்கக்கூடாது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் போக்குகள் வேணும் நீங்கள் ரெண்டு ஒரு கார் எதிர வருது அவன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமலே வரான்னு வச்சுக்கோம் நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டீங்கன்னா மரியாதை இல்லைன்னா எணிஞ்சிட்டு போனோம் ரெண்டு பேரும் இடிச்சுதான் கிடக்கணும் வேற வழி இல்லை பவுலும் பர்ணபாவும் யாரு கத்திற்காக தான் சேவை செய்யறோம் கத்திற்காக சேவை செய்யறதுல நடுவில் மார்க் ஒரு இடத்துல கொஞ்சம் பின்வாங்கிட்டான் ஆனால் இவன் வந்து சொல்கிறான் மார்க்கவை கூட்டிகிட்டு போகணுன்னு பர்னபா ஒத்த காலில் நிற்கிறான் இவன் அவனை கூப்பிட்டு நினைச்ச முடியாது போவே முடியாது வேண்டான்னா வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லவே கூடாது ஒரு பாருங்க பிள்ளைகளை புருஷனை மனைவிய வேண்டாங்கிறாங்க பவுல்டாக சொல்கிறாங்க எனக்கு மனைவி வேண்டாம் எனக்கு அந்த பெண் தேவையில்லை எனக்கு அந்த பையன் தே எனக்கு என் புருஷன் தேவையே இல்லை நான் நிற்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது என் மார்க்கு கூட்டிகிட்டு போயிட்டா என்ன கெட்டு போச்சு என்ன கெட்டு போச்சு பின்னாலாம் கூப்பிட்டு போனில்லை ஆ கலாத்திரில் பாருங்க கலாத்திரில் மட்டும் கூப்பிட்டு போயிட்டா கலாத்திரம் ரெண்டு ஒன்று இது பர்ணாவை விட்டு பிரிஞ்சது திருப்பி சேர்ந்தது மார்க்கு வை கூட்டிக் கொண்டு ஊழியத்தில் எனக்கு பிரயோஜனமான ஊழியத்தில் எனக்கு நீ செஞ்சிருக்கோம் முடியாது வேண்டாம் ஒரே பிடிவா ஆவிக்குரியவர்கள் கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நீங்க தளர்ந்துதான் போன குதல் பெரிய குற்றத்தையும் அடைக்கணும் கொஞ்சம் அவனை மன்னிச்சு விட்டு மார்க் வேண்டாம்னா வேண்டாம் அடுத்த வசனம் அப்போ சில இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேண்டாம்னா ஒரே பிடி இதில் நினைப்பான் அப்போ சில பதினஞ்சு முப்பத்தொன்பது அவர்களுக்கு இது நிமித்தம் என்ன உண்டானது கடுங்கோபம் வந்துருச்சு ரெண்டு பேரும் சும்மா என்ன பேசினாங்களோ தெரில பர்ணபாவுக்கும் பவுலுக்கும் காரசாரமான வாக்குவாதம் கடைசியில் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு பேரும் சுத்தமாக பிரிஞ்சுட்டான் கலாச்சாரில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து சேர்றாங்க திரும்ப பதினாலு வருஷம் சேர்ந்தவர் என்ன ஆகுறது அவன் கடும் கோபம் ஆவிக்குரியவர்களுக்கு கடும் ஆகாது பிரிஞ்சுட்டான் வேண்டானா வேண்டாயா நல்லதோ கெட்டதோ தேவையில்லை பாருங்க பவுல் எவ்வளவு உரிய மனுஷன் எவ்வளோ கிராண்டான ஆள் சும்மா சிம்பிளாக கட்டுங்கோபத்துக்கு ஆளாகி பிரிஞ்சிட்டு போயிட்டான் உடனே மார்க்கு பர்ணபாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு என்ன நம்ம இவனை கொண்டு வந்து சபைக்குள்ளே விட்டா இவன் நம்மட்டே என்ன செய்றான் அம்முட்டுறானே நீ போனா போன்ட்டான் இவன் சொன்னா நீ என்னை கொண்டு வந்த நல்லா சொல்லுக்குள்ளே நான் கேட்டுட்டுருக்க முடியுமா நீ உன்னால் முடிஞ்சால் நீ உழிஞ்சி என்னால் முடிஞ்சா நான் நினச்சிடறேன் ஒழிஞ்சேன் நீ போன்னு சொல்லிட்டு போயிட்டான் உடனே பர்னபா மார்க்கை கூட்டிட்டு கிளம்பிட்டான் இவன் யாரை கூப்பிட்டு கிளம்பியாச்சு ஆ சீலாவை கூப்பிட்டு போயிட்டான் அவ்வளோதான் ரெண்டு பேரும் தனித்தனியாக ஓழியம் செய்கிறது ஊழியம் ஆனால் என்னது ரெண்டு பேருக்கும் ஒரு பிரிவு பிடிவாதத்தை விடுங்க கடும் கோபத்தை விடுங்கள் மூன்றாவது அப்போ சிலர் இருபத்தி மூன்று ஆறு ஒரு இடத்துல பவுலை பிடிச்சிட்டாங்க பயங்கர பிரச்சனை கூட்டம் ஊரே கூட்டிடுச்சு டெக்னிக்காக பேசுறதுல பவுல அடிக்க பீட் பண்ண யாருக்குமே முடியாது கரெக்டாக காயினை ஊற்றுவான் அவன் வந்து அந்த எந்த டையத்தில் எப்படி பேசுனா யார் தான் கையில் வருவான்கிறதுக்கு கரெக்டான ஆளு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான் பிரச்சனை உச்சகட்டத்துக்கு வந்துருச்சு ஜனங்கள் மொத்தமாக கூட்டிட்டாங்கன்னு உடனே தப்பி போகணுன்னா இப்போ என்ன செஞ்சாங்கணும் நம்ம ஆ பட்டுன்னு சொன்னான் அங்கே பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்படியே எட்டி எட்டி பார்த்தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு ஏன்னா அவன் ஏற்கனவே அந்த குரூப்பில் இருந்தவன் அப்படியே பார்த்தான் பரிசெயர் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு உடனே சொன்னா எப்படி அவ்வளவுதான் மொத்தமாக குழப்பி விடுறது அப்படிலாம் நீங்க வந்து இந்த குரூப் ஆவாது சொல்றான் பாருங்க பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசு ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து சகோதரே நான் இந்த வார்த்தையை சொன்னதுதான் சத்தமிட்டு சொன்னான் ஏழாம் வசனத்தில் அவளை தான் பரிசனுக்கும் சதுசேனுக்கும் சண்டை கிளப்பிட்டு நீங்களே முட்டுங்க நீங்கள் அப்படி செய்யக்கூடாது நீங்கள் ஒரு ஸ்டேஜ் தாண்டி வந்துட்ட பிறகு இன்னும் பரிசாயேன் நான் அவனா இவனா இந்த கதையே ஆவாது ரோ அடுத்து அப்போ சிலர் இருபத்தி ரெண்டில் இருபத்தி அஞ்சு அவனுக்கு சொல்கிறான் அவனை கூப்பிட்டு சொல்கிறான் என்னை என்ன நூற்றுக்கு அதிபதி கூப்பிட்டு சொன்னான் நான் யார் தெரியுமா நான் ரோமன்டா என்னை எப்படி நான் நீங்கள் அடிக்கலான்னு எப்படி நீ ஊழியக்காரன்னு சொல்லு யாருன்னு சொல்லாத நீ ரோம எனக்கு ஊன் காரன் சொல்ல வேண்டிய எப்படி பிளேட்டை மாத்திட்டான் நான் யாரு நான் ரோமன் அதுதான் அந்த நேரத்தில் கடுங்கோமும் பிரிவும் நேரம் வரும் பொழுது நீங்க யாருங்கிறத டக்குன்னு அது வரைக்கும் அமைதியா இருப்பீங்க பாருங்க கரெக்டா அந்த கிரௌட் எல்லாம் எங்கடா நீ பட்டுன்னு சொல்லிட்டான் நான் பரிசேன்னு அங்கே எல்லாம் ஜண்டை போட்டு அவன் அவன் ஜட்டையை இவன் பாட்டுக்கு கேஸ்க போய் வெளியே போய்ட்டான் அடுத்து சொல்கிறான் இன்னொரு இடத்துல இவனை அடிச்சிட்டாங்கன்னு இவனுக்கு அட்டியை தாங்க முடியல உடனே அவன் சொல்கிறான் நான் ரோமன் என்னை எப்படி அடிக்கலாம் அவன் சொல்கிறான் பாருங்க அந்த டைம் வரும் பொழுது அந்த சமயம் பார்த்து பாவம் சமயம் பார்த்து என்ன செய்யுது தலையை தூக்குது அப்படி இருக்கக்கூடாது கலாத்தியர் ஒன்று பதினாறு பதினேழு ஆமாம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படியாளுள் அவன் சொல்கிறான் பாருங்கள் எனக்கு கிறிஸ்துவ தேவன் தன்னுடைய குமாரனை வெளிப்படுத்த சித்தமான பொழுது நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணலை யார்ட்டையும் ஆலோசனை பண்ணலை எனக்கு முன்னே அப்போ சொல்கிறானாங்கள்ட்டையும் நான் என்ன செய்யலை ஆலோசனை செய்யலை ஒரு சிலர் பாருங்கள் சில பிஸ்னஸோ சில வேலைகளோ சில காரியங்களோ செய்கிறது புருஷ மனைவி மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் தெரியாது மனைவிக்கோ புருஷனுக்கோ பிள்ளைகளுக்கோ தெரியாது அடுத்து ஊழிய சபையில் ஒரு ஊழியக்காராக இருக்கானே அவனுக்கு நிசையாது தெரியாது இவனா போய் பணத்தை போடுறது வட்டிக்கு வாங்கறது அதை செய்யறது இதை செய்யறது எல்லாம் மூங்கி தலகீழ போய் இவன் காணும்னு தேடும்போது தான் யார்டு மெல்ல ஒன்று சொல்லுவான் எப்படிலாம் பிரச்சனை ஆயிடுச்சு சுயமான முடிவு நீங்கள் எடுக்கவே கூடாது அவன் சொல்கிறான் பாருங்கள் நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடு ஆலோசனை பண்ணவில்லை மாம்சம்னா என்னது மாம்சங்கிறது மனைவி இல்லாட்ட புருஷன் ரத்தங்கிறது பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் அவங்களோடையும் நீ ஆலோசனை பண்ணலை எனக்கு முன்னே அப்போ சிலர்னு ஒரு கூட்டம் இருக்குது நான் அவங்கள்ட்ட என்ன செய்யலை ஆ நீ ஆலோசனை கேட்க மாட்டேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டு எக்ஸ்பர்ட்டான ஆளுங்கள்ட்டையும் நீ ஆலோசனை கேட்க மாட்டேன் அதே நேரத்தில் யார் யார்கிட்டையும் ஆலோசனை கேட்க மாட்டேன் ஊழியக்கார்டும் ஆலோசனை கேட்க மாட்டேன் அப்படி ரொம்ப இருக்காங்க சபையில் அது தான் தொன்றித்தனமாக போய்கிட்டே இருக்குது ஏன் காசு நான் சம்பாதிக்கிறேன் நான் போகிறேன் ஆ காணிக்கை கொடுக்கணும் அவ்வளோதானே அதை போய் அங்கே சொல்லணுமா கேட்குமா இதெல்லாம் கேட்டால் ஒன்று சொல்லுவான் ஜபிச்சு சொல்றா பார்த்து யோசிப்பு நான் பயங்கரமா பாடுபட்டேன் அடிக்கப்பட்டேன் ஒரு கூட இறங்கி கூட வழியை தப்பி ஓடியே விட்டான் அப்படிதானே ஒரு கூடையில் வச்சு அவனை இறக்கி விட்டாங்க ஒரு இடத்துல பார்த்தா அது வரைக்கும் அந்த அதிகாரத்துக்கு முந்தினா படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நான் கல் கல் அடிபட்டேன் ஒன்று முறை ஐந்து முறை நான் அடிபட்டேன் நான் கல்லர்களால் ஒரு மோசங்கள் சத ஒரு மோசங்கள் அதில் கஷ்டப்பட்டேன் இதில் கஷ்டப்பட்டேன் எல்லாம் சொல்லிட்டே வந்துட்டு இப்படி ஒரு இடத்துல திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் ஓடியே போயிட்டேன் அதனால தான் பன்னெண்டாவது அதிகாரம் முதலாம் அவசரத்தில் சொல்கிறான் மேன்மை பாராட்டுகிறது எனக்கு என்ன கிடையாது தகுதியே கிடையாது நல்லாதான் இருக்கிறோம் சில நேரத்தில் டக்குன்னு நம்ம எந்தோம் பயந்துடுறோம் தடுமாறி அந்த போல் போயிடுது இந்த இடத்துல பயந்துட்டான் அவனை ஒரு கூடையில் வச்சு ஒரு மதுளில் இருந்து இறக்கி விட்டாங்க அந்த கூடை நாலு பேர் பிடிச்சி இறக்கி வைச்சாங்க ஒரே ஓட்டம் ஓடிவிட்டான் அந்த எலியா வந்து அக்குனி இறக்கிடுவான் பாக்காலின் திருக்க தரிசுகளெல்லாம் கொண்டு விடுவான் என்னெல்லாமோ பண்ணிடுவான் கடைசியில் எசபேல் வந்து சொல்லுவாள் நாளை இந்நேரம் நான் உன்னை கொன்று போடுவேன் அதோட ஓடவன் தான் இல்லையா ஏன் வரட்டும் எசபேலை நான் அக்னி நான் எரிக்கிறேன் சொல்ல முடியான சொல்லலாம்ல எரிக்க முடியாதா அக்கினி இறங்குனா எசபேல் சாம்பல் ஆயிடுவா ஆனா இங்க அவனுமே நடக்கல அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியல ஒரு காரியம் நடக்கலை அவனுக்கு அப்படியே உக்காந்துருந்தான் வேலைக்காரனை கூட ஒரு இடத்துல விட்டுட்டு நீ நான் ஓடி போறேன் நீ எங்கேயாவது போன்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு ஓடிவிட்டான் பயம் நல்ல விசுவாசிகள் கூட சில நேரத்தில் மிஸ் பண்ணிடுறான் நல்ல போல்டாக இருக்கிறவங்க அந்த இடத்துல மிஸ் ஆயிடுறான் நல்ல விசுவாசிகள்னு சொல்கிறவங்க கூட பாருங்கள் கடைசி நேரத்தில் சில தடுமாற்றங்கள் ஆறாவது அவனுக்கு கொஞ்சம் பெருமை இருந்துச்சு கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம் அவன் சொல்கிறான் மேன்மை பாராட்டி நான் யாராக மாறினேன் மேன்மை பாராட்டி நான் புதீனாகி போனேன் நான் மேன்ப பாராட்டி மேன்ப பாராட்டி தான் இப்படி போயிட்டேன் பைபிளில் சொல்லியிருக்கு ஒருவன் தான் செஞ்ச நிசை நிசைக்கூடாது வெளியே சொல்லவே கூடாது இவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான் எல்லாத்தையும் சொல்லிட்டான் நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா நான் கமாலியலின் பாதத்தெருகை உட்கார்ந்து பிலிப்பியர் மூணு அஞ்சில் சொல்கிறான் ஜாதி கோத்திரம் குளம் எல்லாம் சொல்லிட்டான் நான் அது எ ஜாதியில கூட கிராஸ் கிடையாது பிறந்த எவ்ரே நல்லதான் இருக்கு வார்த்தைகள்லாம் இப்படி கரெக்டா அதாவது எல்லாரையும் இழுத்துட்டு வர்றதுக்கு அப்படியே கரெக்டாக கொண்டு வரான் இந்த பேச்சே இருக்கக்கூடாது எபரேரில் பிறந்த எவ்ரேயர் மற்றவெல்லாம் நம்முடைய ஜீவித்தில் நாம் இப்படி இந்த மேன்மைப் போராட்ட இதெல்லாம் விட்டுறணும் ரெண்டு குருந்தியர் பதினொன்று இருபத்தி ரெண்டுலிருந்து இருபத்தேழு வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே பட்டேன் அந்த பாடுபட்டேன் இந்த பாடுபட்டேன் இன்னொரு இடத்துல சொல்கிறான் நான் கமாலியலின் பாதத்தருவையை உட்காந்து என்ன செய்தவேன் கல்வி கற்றவன் ஆ நான் என்னென்ன டிகிரி வாங்கியிருக்கேன் எத்தனை டிகிரி வாங்கியிருக்கேன் தெரியுமா எத்தனை டிகிரி வாங்கி என்ன ஆக போகுது என்ன டிகிரி வந்து என்ன சாச்சிட போகிறீங்க நான் இப்போ ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன் புதுசாக ஜான்சுங் சைனீஸ் அவன் வந்து டாக்டரேட் பட்டம்லாம் வாங்கிட்டு வர்றான் வரும்போது கப்பலில் வந்துகிட்டு இருக்கான் அவன் போன நம்ம போன உடனே நம்ம தகப்பன்னு வந்து வேலை வாங்கி கொடுத்தா அந்த வேலை பாரு இந்த வேலை பாரு நம்ம கிறிஸ்தவுக்காக ஓலியை செய்யணும் திடீர்னு ஒரு ஆவியில் ஒரு ஏவுதல் என்ன பண்ணிட்டான் அவன் வாங்கியிருந்த தங்கப்பதக்கம் அவன் வாங்கியிருந்த சர்டிவிகேட் எல்லாத்தையும் கடலில் போயிட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டு போயிட்டான் அப்படியே தூக்கி போட்டு போயிட்டான் சர்டிவிகேட்டும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நான் பாச ஜான் பால தெரியுமா உங்களுக்கு சர்டிவிகேட்டை கழிச்சுட்டாரா எழுதிட்டு போயிட்டாரா இங்க இருக்காங்களே அவங்க அப்படி ரொம்பவர் இருக்கிறாங்க இவனை கேட்டா நான் கமாலியலின் பாதத்தருகே இருந்து கற்றுவேன் யார்டிருந்து கற்றுக்கிட்டாலும் சரி இங்க வந்துட்டு என்னது எல்லாமே என்னது குப்பை என்று எண்ணுகிறேன் நஷ்டம் என்று விட்டேன் ரெண்டு குறைந்த பதினொன்று அஞ்சுலேயும் பனிரெண்டு பதினொன்னுலையும் இவர் இதையே தான் பேசிக்கிட்டே இருக்கிறார் மேன்மை பாராட்டி மேன்மை பாராட்டி நான் புத்தி போனேன் நம்ம பெருமை பாராட்ட பாராட்ட நம்மளை புத்தி நான் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் ஏழாவதாக கலாத்தியர் ரெண்டு பதினொன்று பேதர் யாரு நீ யாரு பேதுரு வந்து மகா பிரதான அப்போசலன் ஆனால் பதினொன்று அஞ்சுலேயும் பன்னெண்டு ரெண்டு குழந்தையர் பதினொன்று அஞ்சுலையும் பன்னெண்டு பதினெண்டுலையும் சொல்கிறான் நான் மகா பிரதான சற்றும் குறைந்தவன் அல்ல இப்போ அவர்கிட்ட டேரக்டாக மோதுறான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு தவறு நடந்தால் கூட நீங்கள் நேரடியாக மோதுறதை நிச்சயணும் நிறுத்தணும் முகமுகமா ஒரு ஊழியக்காரரையோ ஒரு விசுவாசியையோ ஒரு நம்மளை விட ஸ்டாண்டர்ட் கூடினவங்களையோ ஆவிக்குரியவங்களையோ நீ வந்து எதிர்க்கிறது வந்து நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் அவ்வளவுனாலும் எதிர்க்கீங்கன்னு இல்லை புத்திந்தமாக செய்ய பேருவோய் யாரு நேருக்கு நேர் எடுத்தது யாரு எடுத்தா பவுல் போய் டேரக்டா நேருக்கு நேர் எழுத்துட்டான் ஆனால் பேத வந்து சரி தப்பு ரைட் விட்டுருங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படி சால்வ் பண்ணிட்டு போறான் அழகா சால்வ் பண்ணிட்டு போறான் இவனை மாதிரி அவன இருந்து நீ யாரு நீ நான் யார் ஒன்னையே ரெண்டு பேரும் நினைஞ்சுக்காங்க அப்போஸில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காங்க அப்படியே விட்டு கொடுத்துட்டு போயிட்டார் சரி சரி சரி இவங்க நேருக்கு நேர் எதிர்க்கணும் அதெல்லாம் நீங்கள் விட்டுறணும் நம்முடைய ஜீவித்துக்கு தோல்வி ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு ஏழு அவர் சொல்றாரு ஒரு முள் இருக்கு அது யாரு சாத்தான் தூதன் நம்ம சரீரத்தில் கத்தருடைய வல்லம்பர தான் தங்கணுமே தவிர எந்த தூ எந்த தூதன் இருக்கக்கூடாது சாத்தானுடைய தூதன் இருக்கக்கூடாது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து கிறிஸ்துவின் சரீரம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் பவுல குற்றம் சொல்கிறேன் நீங்கள் யாராவது எடுத்து பவுலையே குறை சொல்லிட்டாரு பாஸ்டர்னு சொல்லிவிட்டு புலம்பெறக்கூடாது நான் வந்து நம்ம பக்திக்காக ஒரு பத்து பாயிண்ட் சொல்லிட்டு வர்றேன் அவர் செஞ்சது அந்தந்த நேரத்துக்கு கரெக்டாக இருந்தாலும் ஆனால் அவரே சொல்கிறார் நான் மேன்மை பாராட்டி எழிஞ்சிட்டேன் புத்தி என் சரீரத்தில் ஒரு முள் இருந்துச்சு அந்த முள் என்னது சாத்தானுடைய சாத்தானுடைய தூதன் அப்படின்னு தான் இருக்கு பைபிள் வாசிங்க அது என்னை குட்டும் என்னது சாத்தானுடைய தூதன் நம்ம சரீரத்தில் உட்காந்துருந்தா என்ன ஆகிறது அந்த வியாதிக்காக மூணு ட்ரிப் ஜெபிச்சானும் மூணு ட்ரிப் ஜெபிச்சுட்டு அது பிறகு விட்டுட்டான் அதான் அதை குத்திக்கிட்டே இருக்கு நம்ம சரீரத்தில் அப்படி ஒரு வாய்ப்பை எடுக்க இடம் கொடுக்கவே கூடாது அதுக்கு அவன் காரணம் சொல்லான்னா என்னை மேன்மை பாராட்ட அதை படிக்கும் அப்போ பெருமை இருந்தா இந்த முள்ள நிசையும் குத்தும் இந்த சாத்தாடைய தூதன் வந்து உட்காந்துக்குவான் ஏன் நம்ம பெருமை பாராட்டாமல் தாழ்த்திட்டு போயிருது பெருமை உங்களுக்கு தாழ்மை இல்லையா நாளைக்கு வந்து பிளேட்டு கழுவுங்க ஆமா தாழ்மை இல்லையா நாளைக்கு வந்து ஒரு ஆள் கழுவாத ஒரு பத்து இருபது பேர் கால் கிசை கழுவு நான் உண்மையே சொல்றேன் ஏசு ஒரு கால் கழுவல எத்தனை பேர் கால் கழுவினாரு பன்னிரெண்டு பேருடைய காலக்கழுவனார் நீங்க வேணா பாருங்க நாளைக்கு கழிச்சு பேப்பர்ல வரும் போப்பாண்டவர் அவருடைய இன்னொரு ஆளுடைய காலை என்ன செய்தார் கழுவி முத்தம் கொடுத்தாருன்னு வரும் நான் நான் அப்படியே உங்களை சொல்றேன் காலில் போய் முத்தம் கொடுத்து எல்லாரும் ஓடி போடுவான் எப்பவுமே பாதிவரு வரல இந்த கால்கழு ஓடியவனே ஓடியப்படுறான் நான் அதுக்கு ஒரு வசனம் சொல்றேன் பஸ்காவை ஆசிரிக்காமல் போனால் என்ன நடக்கும் என்னாகமும் ஒன்பது பதிமூன்று ஒருவன் சுத்தம் இருந்தும் பிரயாணம் போகாமல் இருந்தும் அவன் பஸ்காவை ஆசரிக்கலைன்னா என்ன நடக்கும் அது பாவம் ஒருவன் சுத்தம் உள்ளவனாய் இருந்தும் பிரயாணம் போகாதவனாய் இருந்தும் ராபோஜனத்தில் கலந்து கொள்ளாமல் போனால் அவனுக்கு என்ன வீட்டில் படிச்சுக்கோ நம்முடைய சரீரத்தில் சாத்தானுடைய தூதன் வேலை செய்ய அனுமதிக்கக்கூடாது உங்களுக்கு தாழ்ம இல்லைன்னா நல்லா வாங்க வைத்தம் கடந்து பெருக்குங்க உங்களுக்கு அந்த ஆவி அனுசரிட்டோம் பெருமையின் ஆவி போகட்டும் எல்லாரு காலையும் கழுவு நல்ல பாத்திரத்தை கழுவு உட்காரு ஏன் ஏழப்பட்டவங்க தான் என்ன இருக்குது நீங்கள் போய் டிரைவர் உட்காருங்க தாழ்த்துங்க எவ்வளவு தாழ்த்த முடியுமா தாழ்த்து அடுத்து பவுல் டென்ஷன் ஆகிட்டாருன்னா பயங்கரமாக பேசுவார் டென்ஷன் ஆகிட்டான்னா புத்தி இல்லாத கலாத்தியரை புட்டி விளாசி தள்ளிடுவான் அவருக்கு பிரசங்கெல்லாம் காரசாரமாக இருக்கும் ஒன்று குருந்தியர் அஞ்சு அஞ்சில் பார்த்திங்கன்னா சபையில் ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்குறேன்ட்டான் ஒரே போடா தீர்ப்பு செஞ்சுட்டான்ட்டான் வாழ் ஒரு ஃபை ஃபைனல் மாதிரி கொடுத்துட்டான் அவனை சாத்தானுடைய கையில் ஒப்புக் கொடுக்குறேன் நீங்கள் சொல்லுவீங்களே நாசமாக போன்னு அதே மாதிரி தேவன் கையில் ஒப்பு கொடுத்துருந்தாலாவது அவன் அடிப்பட்டு கிடிபட்டு விழுந்து எந்திரிச்சு என்ன சிச்சிப்பு தாண்டி ரட்சி பூல வந்துடுவான்னு இவன் யார் கையில் ஒப்புக் கொடுக்குறான் எவனை விழுங்கலாமான்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் அவனை பிடிச்சி யார் கையில் கொடுத்துட்டான் அவன் கையிலே கொடுத்துட்டான் சாத்தானுடைய கையில் அவனை ஒப்புக் கொடுக்குறேன் அவன் என்ன ஆவான் அந்த விசுவாசி தொலைஞ்சு விடுவான் அட்ரஸ் கிடைக்காத அந்த விசுவாசி நான் அதை படித்து பார்த்தான் அப்பா டென்ஷன்ல ஏ அப்படியே கொடுத்துட்டான் அவனை கொண்டு அவனை அவன் சாத்தான் கையில் என்ன செய்கிறேன் ஒப்பு கொடுக்குறேன் அவன் ரெடியாக நிற்கிறான் நீ கொடுத்துட்டியாக வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் அவன் விசுவாசியை ஒன்றும் இல்லாமல் வைக்கிறான் அதனால் நீங்கள் யாரையாவது சாத்தான்கையில் ஓ சாத்தானே அவனை ஆண்ட ஒரே விசுவாசம் அவன் கூட நிற்கட்டும்லான்னு சொல்லக்கூடாது நீ அப்படிலாம் சபிச்சிடக்கூடாது விசுவாசிகள் ஊழியர்காரன் கடைசியாக ரோமர் ஏழாம் மதிகாரத்தில் அவன் சொல்கிறான் நன்மை செய்யணும்னு எனக்கு இருக்குது ஆனால் என்ன இல்லை நன்மையே இல்லை வேற ஒரு பிரமாணம் என் மாம்சத்தில் நினைஞ்சிட்டு இருக்கு நான் செய்ய பேசக்கூடாதுங்கிறேன் பேசுறேன் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் போயிடுறேன் வேண்டாம்னு நினைக்கிறேன் அது செஞ்சிடறேன் அந்த அதிகாரம் லாஸ்டில் அப்படிதான் இருக்கும் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்துல இருக்கிறது ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்லை என் சரீரத்தில் என்னை அறியாமலே இன்னொரு பிரமாணம் இணைஞ்சிட்டு இருக்கு வேலை அந்த கடைசி வசனத்தில் சொல்றான் மனசுல வந்து நான் கத்திற்கு ஊழியம் செய்யறேன் மாம்சத்தில் யாருக்கு ஊழியம் செய்றேன் பாவத்துக்கு ஊழியம் செய்றேன் மனசில் தான் அப்படி செய்யணும் உண்மையாக இருக்கணும் எல்லாம் கரெக்ட் செஞ்சுட்டு இருக்கேன் இனிமேல் உங்களுடைய நேரம் எல்லாரும் கண்களை மூடுவோம் பிடிவாதத்தை விடுங்கள் சகோதர சகோதரிகளை நூற்றுக்கு நூறு வெறுத்து விடாது கடும் கோபத்தை தவிர்த்தடுங்கள் ஜாதியையோ குடும்பத்தையோ குறித்து மேன்மை பாராட்டி பேசாதிருங்கள் நீங்களா ஒரு சுயமான ஒரு முடிவு உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் கலந்து கொள்ளாம ஊழியர்காலங்கள்ட்டையும் கலந்து கொள்ளாம எதையாவது ஒரு முடிவு எடுத்து உங்களுடைய சுயமாக காலத்தை வீணாக்கி விடாதிருங்கள் உங்களுடைய ஜீவனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கு தேவன் அறியாமல் உனக்கு ஒன்றும் சம்பவிக்காது நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த சூழ்நிலையும் மேன்மை வாராட்டுவதை பெருமையை நிறுத்துங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் யாராவது ஒருத்தர் நியாயமாவே தப்பே செஞ்சுட்டான்னா கூட நீங்க அவனை முகமுகமாக இசையாதீங்க எதிர்க்காதீங்க அவனுக்கு தைரியம் இல்லை சொல்லுங்க இப்படி செஞ்சிருக்க இப்படி பேசியிருக்க கூடாது எதிர்த்து நீங்கள் அந்த உலக மனுஷனை போல டீல் பண்ணாதீங்க உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய ஆத்மாவில் ஒரு முள் சாத்தானுடைய தூதன் கிரியை செய்ய அனுமதி கூடாதிருங்கள் யாரையும் கோவத்தில் கூட சபிச்சு சாத்தாங்க செய்யாதீங்க ஒப்பு கொடுக்காதீங்க உங்கள் சரீரத்தில் பரிசுத்தம் ஆளுகை செய்ய இடம் கொடுங்கள் மாம்சத்தில் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதிருங்கள் எல்லாரும் கண்களை முடுவோமா எல்லாரையும் சொல்லிரட்டுமா பாவத்தை என்ன செய்கிறார் பாவத்தை ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்களேன் பாவத்தை என்ன செய்கிறார் ஒரு பத்து பாயிண்ட் எனக்கு எனக்கு ஒரு ஆசை என்ன எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை நான் சொல்லிவிடணும் அப்படியானால் நான் சிவகாசி சாட்சியாபுரம் ரத்தப்பொலிக்கு நீங்களாக இருப்பேன் அப்படி தான் இருக்கு எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை நான் அப்படின்னா உங்களுடைய ரத்த பொலிகளுக்கு நான் நீங்களாக இருக்கிறேன் ஒரு சிலருக்கு ரொம்ப எழுதி எழுதி டயர்டாயிடுச்சு கடைசி கூட்டணும்னு அப்படியே டல்லாகிட்டீங்களா பாவம் பாவம்னு சொல்கிறோமே இந்த பாவத்தெல்லாம் அறிக்கைடுறோமே இதுக்கு போட்டு இவ்வளோ ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து இவ்வளோ பண்ணுறோமே இந்த பாவத்தை தெ என்ன செய்கிறார் இந்த பாவத்தை சங்கீதம் நூத்தி மூன்று பத்துல பாவத்தை நம்ம விட்டு விளக்குகிறார் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என்ன செய்ய பாவத்தை விளக்கி கொண்டு போறார் மேற்குக்கும் கிழக்கு தூரம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் இந்த பாவத்தை நம்ம அறிக்கை செஞ்ச உடனே அழுது புரண்ட உடனே அப்படியே இந்த பாவத்தை செஞ்சிருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அக்கிரமத்தை கவனித்திருப்பாள் அதனால ஒன்று அந்த பாவத்துக்கு தக்க நம்மை சரி கட்டாமல் நம்முடைய பாவத்தை நம்மளை விட்டு எவ்வளவு தூரம் விளக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விளக்கிறார் அடுத்து ஏழு ஒன்பதுல பார்க்கும் பொழுது அதை அகற்றுகிறார் எப்படி அகற்றுகிறார் ஏசாயா நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு கார் மேகத்தை போல அகற்றுகிறார் இந்த மேகம் பாருங்க பயங்கரமாக போயிட்டே இருக்கும் கொஞ்ச நேரத்தில் காத்துக்கு புரண்டோடுகிற மேகம் போல நம்முடைய பாவத்தை அப்படியே தூக்கி எங்கேயோ அகற்றி கொண்டு போயிடுறார் ஏசாயா முப்பத்தி எட்டு நம்முடைய பாவத்தை தன்னுடைய முதுகுக்கு பின்னால் நம்ம முதுகுக்கு பின்னால் அல்ல போ தன்னுடைய முதுகு பின்னால் போட்டு அடுத்ததாக சொல்றாரு நினைக்கவே மாட்டேன் ஐம்பத்தி மூன்று பனிரெண்டின்படி நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்கிறார் சுமந்து கொண்டார் ஐம்பது படி பார்க்கும் பொழுது நம்முடைய பாவத்தை தேடினாலும் அது நினசையாது கிடையாது ஏன்னா அது போயிடுச்சு அது நம்ம கிழக்குக்கு எங்க மேற்குக்கு எங்க எங்கே போய் தேடுறது ஆண்டவரை அதை தூக்கி அவ்வளோ துருத்து கொண்டு போன பிறகு தேடினாலும் கிடைக்காது மிகா ஏழு பத்தொன்பதின் படி அதை சமுத்திரத்தின் ஆழத்தில் நினசுகிறார் போடுகிறார் அதை முற்றிலும் அப்படியே அப்புறப்படுத்துகிறார் மத்திய ஒன்று இருபத்தி ஒன்றின்படி அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ார் விடுக்கிறார் சங்கீத முப்பன்றின்படி நம்முடைய பாவங்களை அவர் என்னாது இருக்கிறார் அதை மூடி போடுகிறார் அப்படினால் நாம் பாக்கியவான்களாய் மாறுகிறோம் சகரியா பதிமூன்று ஒன்றின்படி நமக்காக இன்றைக்கும் அவர் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று கல்வாரி சிலுவை அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது இன்றைக்கும் நமக்காக கிழிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பாவங்களை போக்கும் ஒரு ஊற்று நமக்கு உண்டாயிருக்கும் போதுமா அதனால் இந்த பாவம் திருப்பி வந்துடுமா பின்னாலேயே வந்துடுமா ஒன்றும் இல்லை இன்னைக்கு நீ கண்ணீரோடு உனக்கு டைம் கொடுக்குறேன் நல்ல டைம் கொடுப்பேன் நீங்கள் வந்து பத்து நிமிஷம் நின்றுட்டு ரெண்டு நிமிஷம் முழங்கால் போட்டுட்டு அவங்க உங்களை பார்த்துட்டு டைம் ஆயிடுச்சுன்னு எழுப்பிட்டு ஒன்றும் இருக்க கூடாது அழகாக டைம் தர்றேன் நல்ல தெய்வ சமூகத்தில் உட்காந்துருக்காங்க உங்கள் தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய செழிப்பு நீங்கள் சரியாக மன்னிப்பு கேட்டால் யுத்தம் திரும்பி போகும் நீங்க சரியா மன்னிப்பு கேட்டீங்கன்னா மலையை தேவன் வர்ஷிக்க பண்ணுவார் நீங்க சரியா மன்னிப்பு கேட்டீங்கன்னா பஞ்சத்தை மாற்றுவார் நீங்க சரியா மன்னிப்பு கேட்டீங்கன்னா நீங்க வேண்டிக் உங்களுக்கு என்ன செய்யும் சம்பவிக்கும் நீங்கள் சரியாய் நீங்கள் வேண்டிக் கொண்டார் மன்னிப்பு கேட்டால் சிறையிருப்பு மாறும் சரிதானா எல்லாரும் கண்களையும் மூடலாமா நம்முடைய அறிக்கை கேட்டால் நம்முடைய பாவங்களுக்கு தக்க நமக்கு சரி கட்ட மாட்டார் அதை அகற்றுவார் அதை விளக்குவார் முதுகுப்பின் எரிந்து விடுவார் அதை நினைக்க மாட்டார் சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுவார் அது தேடினாலும் கிடைக்காது ஆமேன் அதை விசுவாசிக்கிறார் எல்லாரும் கண்களை மூடுவோம் ஆண்டவரே எனக்குள்ள சில பிடிவாதங்கள் மார்க்க வேண்டாம் என்று பவுல் சொன்னது போல நான் சொல்லிவிட்டேனே கத்தாவே கடும் என்னை அடிக்கடி வந்து தாக்குகிறது ஆண்டவரே நேரம் வரும் பொழுது நான் யார் என்பதை வெளிப்படுத்தி விடுகிறேன் சுயமான முடிவு நான் எடுக்கிறேன் சில நேரங்களில் நான் பயந்து போய்விடுகிறேன் இன்னும் எனக்கு மேன்மை பாராட்டக்கூடிய அந்த பெருமையான ஸ்வாவம் எனக்குள் இருக்கிறது நான் அநேகரை முகமுகமாக எழுத்துருக்கிறேன் க என்னுடைய சரீரத்தில் ஒரு சாத்தானுடைய தூதனை நான் உணர்கிறேன் அதை அடிக்கடி வந்து என்னுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்துகிறது கோபத்தில் நான் மற்றவர்களை சாத்தானுடைய கையில் ஒப்புக் கொடுத்து ஜெபித்திருக்கிறேன் க எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்திருக்கிறீர் ஆனாலும் நானோ என்னுடைய சரீரத்தில் ஒரு பெரிய பாவ போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் தேவரீர் எனக்கு இறங்கும் நான் என் வார்த்தையை முடிக்கிறேன் எல்லாரும் கண்களையும் படிக்கிட்டு தேவனை நோக்கி நாம் எல்லாரும் அபயமிடுவோம் யாரு நேரத்தை வினாக்கிறாதீங்க எதையும் பத்தி சிந்திக்காதீங்க கடைசி கூட்டம் இவ்வளவு நேரம் நான் சொன்னதை காட்டிலும் வேற ஏதாவது குறைகள் இருந்தாலும் கத்தாவே என்னத்திற்கு கேட்டுருங்க கத்தர் உன் பாவத்தை மன்னித்து உனக்கு அபிஷேகம் கொடுத்தா உன்னுடைய முகம் தேவ சமூகத்தில் பிரகாசிக்கும்